வணக்கம் நெற்றினியின் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது செய்தி சேவை டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி பதினேழு மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் செந்தில் குமார் செந்தில்குமார் தமிழக செய்திகள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி ரேஷன் கார்டு வைத்திருப்பவருக்கு பச்சரிசி சர்க்கரை கரும்பு அடங்கிய பரிசு வழங்கப்படும் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னையைச் சேர்ந்த கவிதா பரணீதரன் எனும் பெண் தொடர்ந்து ஆறு நாட்களாக யோகா செய்து கின்னஸ் சாதனை படைத்துள்ளார் சென்னையில் வரும் முப்பத்தி தேதிக்குள் அனைத்து உணவு விடுதிகளும் உணவு பாதுகாப்பு தரச்சான்று மற்றும் உரிமம் பெற வேண்டும் என சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டுள்ளார் பத்தாம் தேர்வுக்கு விண்ணப்பிக்க தவறிய தனித் தேர்வர்கள் வரும் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் நான்காம் தேதிக்குள் ஆன்லைனில் தற்கல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது அரியலூர் மாவட்டம் வாழைக்குளி பகுதியில் சிமெண்ட் கம்பெனியைச் சேர்ந்த நூறு லாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர் நாகை மாவட்டம் கோடியக்கரை சரணாலயத்தில் பறவைகளின் வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணியின் வருகையும் அதிகரித்துள்ளது இந்திய செய்திகள் முத்தலாக் முறையை தடை மசோதா மக்களவையில் நிறைவேறியது சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை மாதம் தோறும் உயர்த்த திட்டம் கைவிடப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் சத்துணவு திட்டத்தில் இன்னும் தங்களது ஆதார் எண்களை இணைக்காத மாணவர்கள் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இணைக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியை எய்ட்ஸ் தொற்றுநோய் இல்லாத யூனியன் பிரதேசமாக மத்திய அரசு அறிவித்துள்ளது தெலங்கானா மாநில தலைநகர் ஹைதராபாத்தில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ரோபோ போலீஸ் பணியில் அமர்த்தப்பட அமைச்சர் அருண்ஜேட்லி பெயரை டுவிட்டரில் மாற்றி பதிவிட்டதற்காக காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி மீது பாரதிய ஜனதா கட்சி எம் பி பூபேந்திர யாதவ் உரிமை மீறல் பிரச்சினையை எழுப்பியுள்ளார் எதிரி நாட்டு ஏவுகணையை நடுவானில் தாக்கியளிக்கும் ஏஇடி எனும் ஏவுகணை சோதனை ஒடிசா மாநிலம் சண்டிபூரில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது பாகிஸ்தான் நாட்டில் இந்தியா பிரிவினையை ஏற்படுத்த முயல்வதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளது ஜிம்பாப்வே நாட்டின் துணை அதிபராக கான்ஸன்டோ சிவெங்கா பதவியேற்றுக் கொண்டார் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் மீது இன்னொரு ஊழல் வழக்கு பதிவு செய்ய அந்நாட்டு அனுமதி அளித்துள்ளது காங்கோ குடியரசின் கிழக்கு பகுதியில் நடத்தப்பட்ட ராணுவ தாக்குதலில் நூறு கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டதாக உகாண்டா ராணுவம் தெரிவித்துள்ளது பிலிப்பைன்ஸ் நாட்டில் நேற்று மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அலுவகோலில் ஐந்து புள்ளி பதிவானது மியான்மர் நாட்டில் கைது செய்யப்பட்ட ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்தைச் சேர்ந்த இரண்டு பேரது காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் கூட்டுறவு வங்கிகளுக்கு வருமான வரிவிலக்கு வழங்கப்பட மாட்டாது என அமைச்சர் அருண்ஜேட்லி திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் உலக அளவில் அதிக வாராக்கடன் உள்ள நாடுகளில் இந்தியா ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது கடந்த சில நாட்களாக விலை அதிகரித்து காணப்பட்ட புலியின் விலை குறைய தொடங்கியுள்ளது கடந்த மாதம் கிலோ இருநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட புலி தற்போது நூற்றி ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இன்னும் ஒரிரு மாதங்களில் புதிய வரத்து காரணமாக மேலும் விலை குறையும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெறவுள்ள காமன்வெல்த் மல்யுத்த போட்டிகளில் பங்கேற்க இந்தியாவின் சுசில் குமார் தகுதி பெற்றுள்ளாா் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக நடைபெற்ற இருபது ஒவர் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி நாற்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மெல்போர்ன் கிரிக்கெட் டெஸ்டின் நான்காவது நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி இரண்டு விக்கெட் இழப்புக்கு நூற்றி ரன்கள் எடுத்துள்ளது சவுதி அரேபியாவில் நடைபெற்ற உலக ரேபிட் டெஸ்ட் போட்டியில் இந்தியாவின் விஸ்வநாதன் நானன் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் ரியாத் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் நடப்பு சாம்பியன் மாக்னிஸ் லார்சனை ஒன்பதாவது சுற்றில் ஆனந்த் வென்று ஆச்சரியப்படுத்தினார் திரைச்செய்திகள் தனுஷ் நடிக்கவுள்ள மாரி இரண்டு படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் வரலட்சுமி சரத்குமார் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் நடிகர் ஜீவா ஷாலினி பாண்டே நடிக்கும் புதிய படம் கெரிலா இந்த படத்தில் இவர்களுடன் ஒரு சிம்பன்சியும் நடிக்கிறது ஆறாம் திணை எனும் தலைப்பில் ஒரு ஹாரர் படம் உருவாகி வருகிறது ஆர் முத்து முத்துகிருஷ்ணன் மற்றும் வேல்மணி இணைந்து தயாரித்துள்ள இந்த படத்தை அருண் சி என்பவர் இயக்குகிறார் இந்த படத்தில் கதையின் நாயகியாக விஜய் டிவி வைசால்னி நடித்துள்ளார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்திச் சேவைகள் நிறைவடைகின்றன அணுதினமும் அமுது தமிழில் அருமையான நிகழ்ச்சிகளை சேவை மடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நட்டினை டாட் ஓ ஆர் ஜி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்